சருவிகி ஜெயம் குரு கிருப்பையால் கர்க்கபாகவதம் குரு கிருப்பையால் கர்க்கபாக கோபிகாஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த மூலத்தை பார்ப்போம் ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் அந்த முச்சுகுந்தன் பகவானை பார்த்து பகவான் முதல் ஐடென்டிஃபை பண்ணலாம் இருக்கலாமோ சந்தேகப்பட்டு கேள்வியெல்லாம் கேட்டார் இப்போ பகவான் பதில் சொல்ல போகிறார் மேற்பார்ப்போம் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் மேலே பார்ப்போம் ஸ்ரீ பகவானு வாச ஸ்ரீ பகவானு வாச்ச ஜன்ம கர்மாபிதானி சந்திமே அங்க சகஸதாக ந சத்தியந்தே அனுசங்கம் அனந்தவாத் மயாபிஹி ஜன்ம கர்மாபிதானி சந்திமே அங்க सहस्रता सहस्रता नख्यंते असंख्या अनतवा माया क्वचि रिम में पाथिवां गुरजन्म गुणकर्मा न मे जन्मा कर्िचि क्वचिते रामसी विष विम क्वचि रि मम में पाथिवां गुर्जन्म गुणकर्मा न मे जान जन्मा कर्िचि காலத்தயோ கலத்தயோபி ஜன்மர்மா நமந்தோ நைபாத்தம் கட்சி பரமய காலத்தயோ மே நூ அனும்தோ நைபாந்தும் பரமய தாப்பி அங்கங்குணுவரோ மம விஜா விருஞ்சேன புராம் தர்முத்திய ஜங்க சுகோ மிகாபித்தோ விருஞ்சேன புராகம் தமகு பூமே பாராவூ பாரமரா விஞ்ஞா விருஞ்சேன புராகம் தமகு பூமி பாரமாராணம் க்யாயம் अवतीर्नो यधुकुले गृह आनकुन्धु वरि वासुदेव वसुदेव वसुदे कि अवतीर्ण यदुकुले गृह आनकुन्धु वरि वासुदेवती वसुदेवसुत किपतनावत श्लोकमस्ती पार भगवान्च जन्मकर्माधना सीमें अंग सहसान नक्य அனந்த மி ஜமக சிமேங்க சே அனுசியம் அனந்த மிச்சி ரம் சிமே பார்த்திவன் உருஜன்மணி நே ஜன்மா குச்சித்திராசி விமே பார்த்திவன் ஊருஜன்மீனி நே ஜன்ம காலத்தயோன்மே வை நூ அனுக்கமந்தோ நைவாத்தம் கட்சி பரமய காலத்தயன்மே நமந்தோ நைவாத்தம் கட்சி பரமய தியத்தன சுதோ மோ விஜா விருஞ்சேன புராகம் துத்தையே பூராஜமான பாரா அசுராம் க்ஷய தங்க சு மோம விஜா விருஞ்சேன புராகம் தமகு பூ பாாஜராம் கஷாய அவத்தீர்ணோ எது கொலே கிரக ஆன கதுண்டு பேகே கிமா அவத்தீர்ணோ எது கோலே கிரகான கதுண்டு பேக வரந்தி கிமா நாற்பத்தி ஒன்று அர்த்தமாக சொல்றார் முஜுகொந்தன் இப்படி முன்னால ஆதரவோடு விஞ்ஞானம் பண்ணார் உங்களுடைய சகிக்க முடியாத சக்தியால் உங்களை பார்ப்பதற்கு சக்தி அல்லாதவர்கள் நாங்கள் வந்து அதிகமாக பார்க்க முடியல என் மனுபாவ சரீரம் போற்ற படைத்த எங்களை போட்டவர்களுக்கு சேவிக்க தகுந்தவளாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஆமாம் இப்படி முச்சுக்குந்த ஆதரவோட இதோட பிரியத்தோட விஞ்ஞாபனம் பண்ணப்பட்ட அந்த பக்தர்களை ரட்சிக்கக்கூடிய கிருஷ்ண பகவான் அப்படி சிரிச்சிண்ட இடி முழக்கம் மாதிரி திருவாக்கால் பேச ஆரம்பித்தார் பகவான் சொல்கிறார் அப்பா அப்பா என்னுடைய ஜென்மாக்களும் கர்மாக்களும் நாமதேயங்களும் ஆயிரக்கணக்காக இருக்கு ஆமாம் என்னுடைய கரும் அதெல்லாம் முடிவே இல்லாமல் இருக்கு இல்லையா அனந்த் தன் அப்படின்னால நம்ம ப நம்ம பார்க்குறதையும் ஏதோ ஒரு பீரியடில் ஆரம்பித்து ஏதோ ஒரு பீரியட் வரைக்கும் பார்க்குறோம் அதுக்கு முன்னால் இருக்கிறத பற்றி நமக்கு தெரியலையா தெரியா படுத்தலையா பின்னால் என்ன வரப்போகிறது தெரியாது நம்ம இருக்க இருக்கக்கூடிய பீரியடில் தான் பார்க்குறோம் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம தான் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டில் நமக்கு முன்னால் இருந்தது பின்னால் என்ன பண்ண போகிறோம் அவரை சொல்லி அவர் தப்சார தெரிஞ்சின்றதே அதை வச்சுன்னு அதனால ஜென்மான்னு சொல்கிறது அவதாரம் அப்படி பரமாத்மாவுடைய அவதாரமோ கருமாக்களோ செயல்கள் லீல லீலாவதாரம் நாமது எங்களில் ஆயிரக்கணக்காக கணற்ற கணக்கற்றவையில் இருக்குது அனந்தத்துவாதி கணக்கே இல்லை ஆயிரம்ங்கிறது ஒரு பேருக்காக சொன்னது புரிய புரிவதற்காக கணக்கே இல்லாமல் இருக்கு என்னால் கூட அதை கண அவரே சொல்லிக்கிறார் மையப்பியன சங்கார் என்னால் கூட கணக்கிட முடியலையே பட முடியலையே நிச்சயமாக ஆமாம் ஒரு காலத்தில் சூக்மதரிசியான ஒத்தர் அநேக ஜன்மங்களால ஒத்த இருக்க சக்தி இருக்குன்னு வச்சுக்கோம் சுக்ரன் தரிசியான ஒத்த வந்து அநேக ஜன்மங்களால பூமியில இருக்கக்கூடிய பொடிகளை கூட கணக்காலும் எடுத்துடலாம் ஆமா பூமியில வந்து மண்ணு துள் இருக்கு அதை கூட கணக்கு எடுத்தாலும் எடுத்துல எவ்வளவு இருக்குங்க என்னுடைய குணங்களையும் என்னுடைய கல்யாண குணங்களையும் கர்மாக்கள் ஈலைகளையும் பேர்களையும் ஜென்மாக்களையும் அவதாரம் ஒருபொழுதும் கணக்கிட முடியாது அலந்தத்தோர் முடிவே இல்லாமல் இருக்குது எப்போ எப்பவும் இருக்குது எப்பவும் இருக்குது இருக்குது நம்முடைய காலகட்டத்தில் பார்க்குறோம் அவ்வளோதான் ஏதாதுன்னு நம்முடைய ரெஃபரன்ஸ் பாயிண்டில் பார்க்குறோம் அப்போ அதில் லிமிட்டடு ஏராஜன்னு நாரதா தீட்சுகளும் மூன்று காலங்களும் இருக்கக்கூடிய மூன்று காலங்கள் புரிவதற்காக நம்ம சொன்னது காலங்கிற டைமென்ஷன் இல்லாத ஒரு சன்னிவேசம் உண்டு சொல்லியிருக்கேன் காலங்கிற விஷயம் நம்மளை தான் வந்து பாதிக்கிறத விட மற்றவர்களை பாதிக்காது அதாவது பரமாத்மா பாதிக்காது அது அவரே கால ரூபமாக இருக்கார் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் மூணு காலங்கிறது பாஸ்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சருக்கும் அப்போ மூன்று காலங்களும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜென்மாக்களையும் கர்மாக்கள் லீலைகளையும் அவதாரங்களில் லீலைகளையும் ஆக்டிவிட்டீஸையும் வர்ணிக்க ஆரம்பித்தவர்களால் முடிவே அடையல முடியல அப்போ மூன்று காலங்களும் சொன்னப்போது அப்படியே பாஸ்ட் பிரசண்ட் ஃப்யூச்சர் மூன்று காலங்களையும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய எண்ண முடியாட்டாலும் கணக்கு பண்ண முடியாட்டாலும் கணக்கு பண்ண முடியாது நினைச்சு பார்க்க முடியாட்டாலும் இந்த காலத்துல வர்த்தமான காலத்துல பிரசண்ட் டயத்துல சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய எங்கிட்ட கேப்பா அப்பா அப்பா கெழு அப்படிங்கிறார் நான் வந்து ஒரு காலத்துல நான் தர்மத்தை ரட்சிப்பதற்காக பூமிக்கு பார பூத்தர்களா பூமியே பாராஜமானானா இந்த பூமிக்கு பாரங்களா போயிட்டார்கள் யாரு அசுரர்கள் அதர்மத்தை செய்யக்கூடியவர்கள் தர்மத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்கள் கெட்ட கெட்டவர்களாக இருப்பவர்கள் நல்லவர்களுக்கு துன்பம் கொடுப்பவர்களா இந்த பூமிக்கு பாரம் அப்படி பூமிக்கு பாரபூத்தர்களாக இருக்கக்கூடிய அசுரர்களை வதைப்பதற்காக பிரம்மதேவனால விஜயாபனம் செய்யப்பட்டனர் பிரார்த்தனை பண்ணப்பட்டன அப் அதனால் யாரவம்சத்தில் வசுதேவருடைய கிரகத்தில் நான் அவதாரம் பண்ணேன் திருவதாரம் பண்ணும் வசுதேவருடைய கிரகத்தில் ஆனக்க துந்துவே அப்படின்னா அவர்கள் அந்த வசுதேவர் ஜனித்தபோது இதில் ஆகாசத்தில் ஆணக்கம் துந்துவிங்கிற வாத் வாத்தியெல்லாம் வாசித்தனால அவர் பேரே ஆணக்க துந்துவின்னு ஆயிடுச்சு அப்படிப்பட்ட வசுதேவருடைய கிரகத்தில் அவதாரம் பண்ணும் வசுதேவருடைய புத்திரனான என்னை வாசுதேவன் சொல்கிறார்கள் அப்படின்னு அதாவது வந்து பெருசாக ஒரு அதாவது தன்னை வந்து என் பேர் மை நேம் இ சோன் சோன் சொல்கிறது போல வசுதேவனுடைய புத்திரனான வாசுதேவன் என்னை மற்றவர்கள்லாம் சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ அப்புறம் விவரமாக பார்ப்போம் விவரமாக பார்ப்போம் விவரமாக பார்த்ததில் என்ன கடைசியாக பார்த்தது அந்த ராஜா முக்குந்தர் இப்படி முச்சுகுந்த சக்கரவர்த்தி மனுஷர்களால பெரிய மதிக்கக்கூடிய உங்களுடைய பார்க்கவே முடியாத தாங்கவே முடியாத அந்த பெரிய மகா பிரகாசத்தால் என்னுடைய கண்கள்லாம் சக்தி போயிடுச்சு நான் உங்களை உத்து நோக்கு பார்க்க முடியலை என்னன்னு தெரியல இப்படி ராஜா முக்குந்த முச்சுகுந்தர் சொன்ன எல்லா ஜீவராசிகளுக்கும் வாழ வைக்கக்கூடிய எல்லா ஜீவராக வாழ வைக்கணும் அப்படி கிருஷ்ணன் சிரிச்சுண்ட மேகம் போன்ற கனத்த குரல்ல பேச ஆரம்பித்தது அவன் சொல்கிறார் ராஜனே அன்பனே பாப்பா கண்ணா பிரிவா கண்ணா என்னுடைய அவதாரம் பிறப்பு ஜென்மம் தொழில் செயல்கள் இலைகள் பேர் பேர்கள் எல்லாம் கணக்கே இல்லாமல் ஆயிரக்கணக்காக இருக்குது எல்லா எல்லையே இல்லாமல் இருக்குது என்னால் கூட சொல்ல முடியாது என்னால் கூட அவையெல்லாம் சொல்ல முடியாது அதனால் உண்மையை உணரக்கூடிய சக்தி பெற்ற உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பராக்கிரமம் சக்தி தபசக்தி இருக்கூடிய யாராவது ஒருத்தர் வந்து பல பிறவிகள் எடுத்தாவது பூமியில் இருக்கக்கூடிய மணல்களை எண்ணிடலாம் ஆனால் என்னுடைய கல்யாண குணங்களையும் குணங்கள் கல்யாண குணங்களையும் செயல்கள் கர்மாக்கள் நீலைகளையும் பேர்களையும் அந்த அவதாரங்கள் பிறப்பையும் கணக்கே சொல்ல முடியாது அப்போ ராஜனே மூன்று காலங்களும் இருக்கக்கூடிய என்னுடைய பிறப்புகளையும் அதாவது அவதாரங்களையும் கர்மாக்களையும் செயல்களையும் ஆக்டிவ் வர்ணிக்க முடிந்த சனக்காதி முனிவர்கள் கூட ஒரு முடிவுக்கு வராமல் எண்ணின்ண்டே இருக்கார்கள் எண்ணின் இருக்க முடியாது ஏன்னா முடிவே இல்லாதது ஒரு அதாவது ஒரு இப்போ வந்து இந்த ஒரு கல்பமும் எடுத்துக்கிறோம் இந்த கல்பங்கிறது இந்த பதினாலு மனுவும் தரும் இந்த பிரம்மாவனுடைய ஒரு பகல் ஆரம்பிக்கிறது இந்த ஆரம்பித்து இந்த பகல் முடிகிற வரைக்கும் ஒரு கல்பம் இவ்வளோ சொல்லலாம் அதுவும் அவர்கள் வந்து பகவத் கிருப்பையான அவர்களுக்கு இதில் ஞானத்தால் உதித்திருந்தான் அப்போ ஏன்னே அப்போ அப்படி இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய பிறப்பு இப்போ இந்த ஸ்டேஜில் ப்ரசண்ட் ஸ்டேஜில் பாஸ்ட்டு ப்ரெசன்ட்டு ஃப்யூச்சரை பற்றி எவ்வளவோ கணக்கு பண்ண முடியாது இப்போ இருக்கக்கூடிய ப்ரசென்ட் பிறப்பும் என்னுடைய கருமாக்களையும் பற்றியும் சொல்கிறேங்களே ஒரு காலத்தை ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் பிரம்மதேவர் தர்மத்தை ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு சுமையாக இருக்கார்கள் பாரமாக இருக்கார்கள் கஷ்டமாக அந்த அதர்மிஷ்டர்களான அசுரர்களை அழிப்பதற்காக என்னை பிரார்த்தனை பண்ணிட்டார் அப்போது அதுக்காக அவருடைய அவருடைய பிரார்த்தனை எடுத்துக்கொண்டும் இரு வம்சத்துல வசுதேவருடைய கிரகத்துல அவ தாரம் பண்ணு என்ன வசுதேவனுடைய புத்திரனான வாசுதேவன் என்னை அடைக்கிறாரு அந்த மாத்திரம் இல்லை வாசநாத் வாசனம் பௌனத்தியம் சரோபதினி வாசுவதி வாசுதேவனிங்கிறது தான் நான் அடிக்கடி அந்த அந்த ஒரு அர்த்தத்தை நான் வந்து அனுசந்தானம் பண்ணுறதுக்கு பார்க்கறது நமக்கு சௌரியம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் அதை பண்றது அது என்னன்னா எல்லாருடைய ஹிருதயத்திலும் சக்சிபூதனாக எல்லார்டையும் அந்தரியாமி இருக்கிறதுனால வச வாசநாத் வாசுதேவம் அப்படிப்பட்ட அந்த அந்த தேவனை பரமாத்மாவை வாசுதேவன் சொல்லக்கூடியது அதுதான் உசத்தியாக இருக்கக்கூடியது இப்படி இங்கே வந்து இப்போதை சொல்கிறார் இப்போ வந்து அதனால வசுதேவனுடைய புத்திரனான வாசுதேவன் என்னை கூப்பிடுகிறார்கள் அப்படி சொன்னால் மேலே நாற்பத்தி ரெண்டாவது மேலே பார்ப்போம் நாற்பத்தி ரெண்டுலேருந்து காலனைமி ஹம் சா பிரலம் சூஷ அயச்சனோ ராஜன் திமச்சுஷா காலனைமிசா சீஷா அயச்சனோன்மச்சுஷா காலனைமிசாச்ச சவிடா அயம் சேவோ ராஜன் திமச்சுஷா சோகம் தவிர அனுகிரம் உகனம் பூர்வம் யும் பத்தவ சோகம் தவிர்த்தி பிரச்சுரம் பூர்வம் யும் பத்தவத்சல வரா மது அஹம் பத்தவத்சல வரான் பிரணீஸ்வராஜர்கள் சர்வான் காமான் தராமித்த மாம் பிரபன்னோ ஜனக்கச்சிறே ந பூஜோ அர்ஹதி சோட்சிதும் வரான் பிரணீஸ்வராஜர்கள் சர்வான் காமான் தராமிதே மாம் பிரபன்னோ ஜன கச்சிரு ந பூஜோ அர்ஹதி சோசித்தும் அகம் பக்தவத்தில் அவன் அடையாளம் மன்னிக்கிறான் பகவான் அப்போ பகவான்கிறத அங்க வந்து அவனுடைய சுரூப லக்ஷணத்துல பேசுறாருப்பான் அவனுடைய சுரூபம் யாருன்னு இந்த நேரத்துல கிருஷ்ணன் சுரூபலக்ஷணத்தை சொல்றான் ராஜ ரிஷினை அவருக்கு வந்து அவனை வந்து அவரை அடையாளம் கொண்டு விட்டார் அடையாளம்னு சொல்கிறார் ஸ்ரீ சுகோவாச்சியுக்தம் பிரணம் யாகம் முஜகுந்தோ முதான் விதா ஞாத்வ நாராயணன் கர்க வாக்கியம் விஷயம் இதுதான் அந்த கீவேர்டு கர்கவாக்கியம் அனுஸ்பரன் ஏன்னா கர்கர் வந்து ஆச்சாரியர் ஆச்சாரிய கிருப்பையால் அவரை தான் கிடைக்க முடியும் பஜகோவிந்தம் எனக்கு அடி எனக்கு பிடிச்ச கிரந்தம் சொல்லுங்க கடைசியில வரும் கடைசீல வரும் இந்த விஷயத்தை சொல்லணும் கடைசியில இத்தியுத்தஸ்தம் பிரணம் சுகவாச்சாம் இத்தியுத்தஸ்தம் பிரணம் யா முஜுகுந்தோ முதான் விதா ஜாத்வ நாராயணன் தேவம் கர்கவாக்கியமனுஸ்மரன் சுண்ட விமோித்தோய ஜனகீசியன சுகா துேஷன் கிரகே யோஷித்து புருஷஸ் வஞ்சி நாற்பத்தி ஆறாவது ஸ்லோக்கம் ஞாச்சுக்குமோ ஜன ஈசமாயா ஸ்வதியா துதியா துவம் பஜத்தியா நடத்தது இருக்கு சுகாய துக்க பிரபேஷு சத்யத்தை கிரகேழு யோசிட் புருஷ ஜவஞ்சிரகா நாற்பத்தி ஆறுகள் இல்லையா ஐம்பத்தி எட்டுல வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த பதினஞ்சு ஸ்லோகங்களால அல்ல பதிமூணு ஸ்லோகங்களால பதிமூணு ஸ்லோகங்களால முதுகுந்த ஸ்துதி சக்தியான விஷயம் அதை வந்து அது எங்கெங்கெல்லாம் அந்த அனுபவமான விஷயம் வருதோ அப்போ கொஞ்சம் அப்படி டக்குன்னு கொஞ்சம் குறையும் நம்ம நம்ம போகிற ஸ்பீடெல்லாம்ங்க குறையும் அந்த நம்பர் ஆஃப் ஸ்லோகம் குறையிறது மறுபடியும் மறுப்போம் நாற்பத்தி ரெண்டுலேருந்தே காரணே மிக தக்கம்சா பிரலம்பாத்யாச்ச சத்விடா அயம் செய்வனோ தக்தோம் ராஜன்தேன் திக்மஜக் காலநேமிக தக்கம்சா பிரலம்பாத்யாச்ச சத்விடா அயம் செய்வனோ தக்தம் ராஜன்தே திமச்சு சோகம் தவிர்ப்பா பிராத்தி பிரச்சுரம் பூர்வம் தயும் பத்தவ சோஹம் தவிர்ப்பா பிராத்தி பிரச்சுரம் பூர்வம் தயும் பத்தவ்ஸல பரான் வணீஸ்வராஜர் சர்வா காமா பிரபோ ஜனக்கோஜ அஹதி சோச்சி பரான் வணீஸ்வராஜர் சர்வான் காமான் தராமிபோ ஜனக்கே ணவியா முச்சுக்குண்டோ முதன்வி நாராயணம் தேவம்க்கம்ஸ்மரன் ஸ்ரீசுகோவாச்சம் உத்தம் பிரணவியா முச்சுக்குண்டோ முவிதா நாராயணம் கர்கவ வாக்கியமனுஸ்பரன் சு மோகிதோஷம் ஜனகீசமாயா ஸ்வதீயாத்வாம் பஜத்தை அனர்த்ததற்கு சுகாய துக்க பிரபேஷ சஜதன் கிரகேஷு ஜோஷித்தேன் புருடட்சவஞ்சிரா சுகுண்டோவாச மோகிதோஷம் ஜனகீசமாயா ஸ்வதீயாத்வாம்ன பஜத்தை அனர்த்ததற்கு சுகாய துக்க பிரபேஷ சஜதேன் கிருகேஷு ஜோஷித்தேன் புருடட்சவஞ்சிரா நாற்பத்தி ஆறு இந்த நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி எட்டு ஸ்லோகம் முழுக்க முச்சுக்குந்தர்ல் பண்ணக்கூடிய வசத்தியான ஸ்துதி மகா வசத்தியான ஜனித்த காலனை இருந்த ஒரு அசுரன் அவன் தான் கம்சனாக பிறந்திருக்கான் அவனுடைய இந்த விசேஷம் அந்த பாப்ப புண்ணிய அந்த வினை விசேஷம் பேலன்ஸ் இருக்கு இல்லையா அப்ப அப்படி கம்சனா ஜனித்த அந்த காரணியம்ங்கிற என்னால கொல்லப்பட்டான் அவங்க மகா அதர்மிஷ்டனா இருந்து ரொம்ப எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்தவன் தர்மிகளை கஷ்டப்படுத்தி யாரவ புறத்தை உடுக்கி இருந்த அக்ஷத பிராயம் சஜனங்களுடைய பகைவர்களான பல அசுரர்கள் பிரணம்பன் போன்ற பல அசுரர்கள் என்னால் உன்னுடைய கூறான கண் பார்வையால இந்த காலையவனும் அறிக்கப்பட்ட அம்மு உன்னுடைய மிகவும் ஷார்ப்பான மிகவும் அந்த சக்தி வாய்ந்த அக்னி போன்ற கண் பார்வையால் இந்த காலைவனம் அறிக்கப்பட்டான் இவன் காலையவனன் உன் கண் பண்பாட்டு காலைவனன் இதோ உன்னை நான் அனுகிரக மன்றத்துக்காக இந்த குகைக்கு வந்திருக்கேன் இந்த குகைக்கு நான் உனக்கு அனுகிரக மன்றத்துக்காக வந்திருக்கேன் பக்த பிரியன் பக்த வச்சலா அகம் ஆஹம் பக்த வச்சலா சொல்லிக்கிறேன் உங்களால பலத பல தடவையும் பிரார்த்திக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பகவான் ப்ரா அந்த பரமாத்ம பாவத்துலேருந்து அவன் பேசுகிறான் பரமாத்ம பாவத்தில் பல ஜென்மங்களில் அவர் பிரார்த்தனை பண்ணியிருப்பார் முன்னால் இதே மூச்சு கொண்டு பல தடவை பிரார்த்தனை பண்ணுவார் அஞ்சா பண்ணும் அதிர்சியம் வரங்களை கேட்கலாம் எல்லா அபீட்டங்களும் உங்களுக்கு தரேன் என்னை சேவித்தேன் என்னை தரிசனம் பண்ண ஒரு மனுஷனுக்கு மறுபடியும் வருத்தப்படக்கூடாது எல்லா விதமான அபீட்டங்களும் நீங்கள் அடையலாம் அப்படி சொல்லணும் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே தேவர்கள்னா ஒருத்தே கைவல்யம் கைவல்யத்தை தவிர மோட்சத்தை தவிர நீ என்ன வேணா கேட்கலாம் அப்படின்னு தான் அவன் கேட்க போகிறான் முச்சுக்குந்தன் அதனால் அதை தூண்டி விடுறாப்பு சொல்கிறார் சுகர் சொல்கிறார் இப்படி சொல்லப்பட்ட கேட்கப்பட்ட அந்த முச்சுக்குந்தன் கர்கி கர்க முனிவர் ஆச்சாரியன் அவருடைய வச்சனத்தை மனசில் நினச்சிருந்தார் அப்படி நினச்சிட்டு அவர் சொல்லிருக்கார் முன்னால் முன்னாலே அவருக்கு சொல்லிருக்கார் அத கிருஷ்ணன் வந்து இவரை கிருஷ்ணனாக நாராயணனாக பகவானாக தெரிந்து கொண்டான் அப்போ சந்தோஷமடைந்து நமஸ்காரம் பண்ணி அவ பண்ண ஆரம்பித்தான் ஸ்தோத்திரம் பண்ணான் முஜுக்குந்தர் சொல்றார் ஈஸ்வரா ஸ்ரீ புருஷன் போன்று சொல்லப்பட்ட இந்த ரெண்டு ஜனங்களும் உன்னுடைய மாயையால் மோகமடைந்து சம்சாரத்திலேயே கண் பார்வையும் அவர்களுடைய எல்லா இந்திரியங்களும் அதிலேயே செலுத்தி மனசு புத்தி செலுத்தெலுத்தி அதிலே திருஷ்டி கொண்டவர்களை இருந்து பரமார்த்த பூதன உங்களை தெரியாமல் அறியாமல் புரியாமல் ஒருத்தர் கொத்தர் ஏமாற்றப்பட்டவர்களாக சுகமடைவதற்காக துக்கங்களுக்கு உற்பத்தி ஸ்தானமான கிரகங்களிலேயே ஆசை வைக்கிறார்கள் ஆமா இப்ப கிரகத்துல தான் இருக்கும் கிரக அதுலதான் அதனால துக்கங்களுக்கு உற்பத்தி ஸ்தானமாகக்கூடிய கிரகங்களையே ஆசை வைக்கிறார்கள் ஆசை வைக்கிறார்கள் விவரமா பார்ப்போம் விவரமா பார்ப்போம் நாற்பத்தி ஒண்ணுல இருந்து பார்ப்போம் எது வம்சத்துல வசுதேவருடைய திருமாளிகையில அவதாரம் பண்ணிருக்கு வசுதேவருடைய புத்தனான என்னை வாசுதேவன் கூப்புறார்கள் நல்லவர்களுக்கும் பகைவரளாக அதாவது சாதுக்களுக்கும் சாது ஜனங்களுக்கும் பக்தர்களுக்கும் ஞானி மற்ற சான்றோர்களுக்கு பகைவராக தர்மிஷ்டர்களுக்கு பகைவராக இருக்கக்கூடிய அசுரன் அவனுடைய கர்மாவசேஷம் பேலன்ஸ் இருந்தனால மறுபிறப்பாக கம்சன்னு பிறந்திருக்கான் அவனை போல பல பிரம்பன் போன்ற அசுரர்கள் எல்லாரையும் நான் முடித்தேன் காலைவனும் உடைய அப்படி உக்ரமான தீக்ணமான சக்தி வாய்ந்த பார்வையால் இப்போது அவன் எழுஞ்சு சாம்பலாக போயிட்டான் ஏற்கனவே தேவர்கள்லாம் கொடுத்த வரம் இருக்க தெரியும் அதனால் சொல்லிட்டார் உனக்கு அனுகிரமண்டத்துக்காக நான் அந்த கோகைக்கு வந்திருக்கேன் பக்தர்களுடைய கோரிக்கை எப்பொழுது நிறைவேற்றுவன் பக்தர்கள் மிகவும் அன்பு மிக்கவன் என்ன முன்னால் பல முறை நீங்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க முன்னாத்தவங்க இவன் பரமாத்மா பகவான்கிற தோரணையில் கண்ணன் பேசுகிறார் அவர் ஏற்கனவே பல ஜென்மாக்களையோ இந்த ஜென்மாலே பிரார்த்தனை பண்ணியிருக்கார் ராஜரிஷியே நீ விரும்பியதெல்லாம் கேட்கலாம் ராஜரிஷின்னு அடையாளம் சொல்லிட்டார் நீ ராஜரிஷி தான் ராஜரிஷி தான் நீ அடையாளம் சொல்லிட்டார் நீ விரும்பியதை கேட்கலாம் நான் வந்து இனி கேட்கறது எல்லாத்தையும் கொடுப்பேன் தரேன் என்ன சரணமடைந்தவர்கள் இது கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது அதனால் அப்படி சொன்ன உடனே சுக்கர் சொல்கிறார் இப்படி கிருஷ்ணன் சொன்ன உடனே முஜுகுந்தர் கர்க மு மு முனி கர்கியினுடைய வாக்கை மனசில் ஞாபகம் வச்சுட்டு ஞாபகம் வந்து கொடுத்தோம் அப்போது தேவலயவான சிவன் நாராயணன் இவர் தான் அப்படின்னு தெரிந்து கொண்டு கடைசியில் அவரை நமஸ்காரம் பண்ணி பேச ஆரம்பித்தார் இதிலேருந்து நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி வரைக்கும் ஒரு பதிமூணு ஸ்லோகங்களால் முஜுகுந்தனுடைய சக்தியான ஒரு ஸ்லோக் ஸ்துதி முச்சுந்தன் சொல்கிறார் ஏ பிரபோ எல்லா பிராணிகளுக்கும் உன்னுடைய மாயையில் மயங்கி இந்த லோகத்து சுகத்தையே நாட்டுறதுல நோக்கம் கொண்டு உங்களை வணங்குவதில்லை துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் ஆதாரமே போற்று வாசலே அது வந்து பிறப்பிடமே வீடு வாசல் வீடு மக்கள் காரு பங்களாம் வந்து பரவி சுகம் இப்படி இந்த லோக வாழ்க்கையிலே சுகம் நினைச்சுட்டு அதிலேயே பற்றுக்கொண்டு ஏமாற்றம் அடைகிறார்கள் மேலே பார்ப்போம்